الحمد لله نحمده الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد ابن عبد الله فقد قال الله تعالى في كلامه اللذيذ اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله واخشوا النار يقودهن الناس والحجاره عليها ملائكه ضلال وسداد لا يقون الله ما عملهم ويتركون ما يمرون قد تق الله الذي لليم وقال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطره فاغضاضه يهبدانه وينفضانه ويمزجانه متفق عليه انيت بقولهم باللهم الله جل سبحانه وتعالى وكيل بتاعهم தரவாற்றும் தராமும் எங்கள் தூதர் கல்வானி முக்தவா முகமது அவர்கள் மீதும் அவர்களை ஏனியவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக நிறைவேற்று முகமாக அல்லாஹுவின் பள்ளிவாசலில் இருக்கும் மேலான அந்தாவின் நன்னதியார்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்தவன் அல்லா எமக்கு உணவத் அளிக்கின்றவன் அல்லா எமது சகல தேவைகளையும் நிறைவேற்றி வைத்துகின்ற அம்பாங்க வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடி அவங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் தண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் ஒளி எல்லாவின் நல்லதா அங்கு சகோதரர்களே சிறப்பான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் வசந்தங்கள் கூட்டு புடுங்கக்கூடிய பிரபிகுணில் அவ்வளவு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லத்துடைய சேக்கப்படக்கூடியதாக சிறப்புமிக்க அந்த நபியில் இருந்தால் உலகமே இருக்க முடியாத அந்த உத்தமரை அல்லா அனுப்பி வைத்த சிறப்பான மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே அந்த உத்தமருடைய தியாகம் இதை நாம் மட்டுமல்ல மேற்கு மதத்தவர்கள் கூட மிக ஆழமாக ஆராய்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவர்கள் செய்த தியாகம் அர்ப்பணிப்புகள் வெண்ணிலடங்கானது எந்த அளவு என்றால் அவர்கள் எவ்வளவு ஒரு தியாகம் செய்த ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டியெழுப்பினார்கள் என்றால் யாராலும் மதிக்கப்பட யாராலும் மதிக்கப்படாத மிகவும் சிறமாக நடந்து கொள்ளக்கூடிய கொலையும் கொள்ளையும் குடியும் விபச்சாரமும் என்று சொல்லக்கூடிய பஞ்சமா பாதகங்களை சர்வ செய்யக்கூடிய நாடோடிகளாக வாழ்ந்த யாருக்கும் கட்டுப்படாத ஒரு சமுதாயத்தை குறுகிய கால எல்லைக்குள் ஒரு இருபது வருட கால எல்லைக்குள் ஒரு சிறந்த தலை நிமிர்ந்த ஓம் ஆச்சரியப்படக்கூடிய ஆட்சியாளர்களாக ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டியெழுப்பிய பெருமை என்றால் அது உத்தமர் முகமது முஸ்தவா தன்னல்லாகும் அறிவசனமானே தான்தான் எனவே யாராலும் எதிர்பார்க்க முடியாத இப்படியான ஒரு சாதனையை நிலைநாட்டிய உத்தமர்தான் அன்புநபி தன்னல்லாகும் அறிவசனமான அது மட்டுமல்ல பதினாலு நூற்றாண்டுகளாகியும் மாறாத அடிப்படை மாறாதிமிந்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக அவர்கள் வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் எனவே அப்படியான உத்தமர் செல்லல்லாக அறிவு செல்லம் அவர்கள் அவதறித்த மூத்தாகிய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பு அந்த உத்தமர் அவர்கள் எல்லோருக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகளுக்கும் வழிகாட்டியிருக்கின்றார்கள் வியாபாரிகளுக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள் பெண்களுக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் மனசோதகர்களுக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள் ஆசான்களுக்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள் இப்படியாக எல்லோருக்கும் அழகான வழியை காட்டியது மட்டுமல்ல பேச்சு மதத்து மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அழகாக தொல்லோடு மட்டும்பமாக ஒரு வழிகாட்டிய உத்தவர்தான் அவர்கள் எனவே அவர்கள் அவதரித்திய இந்த சிறப்பான பகிர்நூல் அவள் மாணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புரியவர்களே நாம் உலகத்திலே ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது எல்லா விடயத்திலும் எதை எடுத்தாலும் நல்லது வேண்டும் ஒரு தொழிலை எடுத்தாலும் ஒரு நல்ல தொழில் கிடைக்க வேண்டும் ஒரு வீட்டை வாங்கினாலும் வாங்குவதாக இருந்தாலும் நல்ல ஒரு வீடு வாங்கப்பட வேண்டும் இதே போன்று சாப்பிடுவதாக இருந்தாலும் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட வேண்டும் ஒரு பிள்ளையை ஒரு பிள்ளைக்கு பாடசாலை எடுத்தாலும் நல்ல ஒரு பாடசாலையை நாம் தெரிவு செய்ய வேண்டும் மாகாணத்தை எடுத்தாலும் ஒரு நல்ல மாகாணத்தை எடுக்க வேண்டும் என்று ாலும்ாரும் விரும்புவது ஒரு நல்லது ஒன்றை நல்லது கிடைக்க வேண்டும் ஒரு நல்ல சாமியான மனைவி கிடைக்க வேண்டும் எனது மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் இப்படி எல்லாம் எதை எடுத்தாலும் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நாம் ஏன் அன்புக்குரியவர்களே நல்ல ஒரு சமுதாயத்தை எதிர்பார்க்க கூடாது நல்ல ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் ஏன் என்னுடைய உள்ளத்தின் உருவாக கூடாது அப்படியாக இருந்தால் ஒரு நல்ல சமுதாயம் ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சமுதாயம் உருவாக வேண்டுமான இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் இதைத்தான் எடுக்க வேண்டும் என்னுடைய காலம் முடிந்துவிட்டது இதோ கபல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது இன்றோ நாளிலோ நாம் கபருக்கு போய் சேர்ந்து விடுவோம் பரவாயில்லை பழனக்கூடிய ஒரு சமுதாயமாவது ஒரு சிறந்த சமுதாயமாக வாழ்ந்து அவர்கள் அவர்கள் ஊர்களை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சிலர்களிடத்தில் இருக்கின்றது சிலர்களிடத்தில் இல்லாமல் இருந்தாலும் அதை ஏற்படுத்திக் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே அப்படியாக இருந்தால் நாம் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாரை சீர்திருத்த வேண்டும் அரசியல்வாதிகளை சீர்திருத்துவதா அல்லது பெண்களை சீர்நிறுத்துவதா அல்லது வியாபாரிகளை சீர்திருத்துவதா அல்லது வாலிபர்களை சீர்திருத்துவதா யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற என்ன கருவிலே வருகின்ற பொழுது அன்புக்குரியவர்களை முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் மனிதர்கள் அதே போன்று இப்படியாக பெரும் பெரும் அல்லாமா இக்மால் இதே போன்ற பெரியார்கள் முன்னோர்கள் பெரும் அறிவாளிகள் ஞானிகள் உலகத்திலே முன்வைத்த கருத்துதான் இன்றைய சிறார்கள் தான் நாளைய நாட்டின் தலைவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த திறார்களின் பக்கம் நாம் கவனம் செலுத்துவோம் என்றால் நிச்சயமாக ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டியளிப்ப முடியும் எனவே அந்த திறார்களை கைவிட்டு வருவோம் என்றால் நாம் ஒரு பாதகமான உடைவுக்கு எதிர்காலத்தில் எதிர்பார்ப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை இந்த மூத்த அறிஞர்கள் தெரிவி கருக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு கருத்துத்தான் ஒவ்வொருவரும் ஒன்றை நாம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும் ஒன்று எம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் மூத்த ஆகி மூத்தாகி போகட்டும் பரவாயில்லை என்ற ஒரு சிந்தனை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை எம்முடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாக சாலையான பிள்ளைகளாக பெற்றார்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக வேண்டுமானிருந்தால் அந்த பெண் பிள்ளைகளுடைய தருமியாவிலே அவர்களை வளர்க்கக்கூடிய அந்த பணியிலே நாம் அர்ப்பணிப்போடு செயல்படவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் எம்முடைய பிள்ளைகள் மூச்சண்டாக மாறுவதிலே சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை என்று மிக ஆழமான கருத்தை மன்சூர் மௌனாலி சம்மத்துள்ளாகி அலைய அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இதே போன்று அல்லாமா இகால் ரஹ்மூல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் எம்முடைய பிள்ளைகளின் பக்கம் ஒரு கவனம் சரியான கவனம் செலுத்தப்படவில்லை என்று சொல்லியிருந்தால் எப்படி என்ன நடந்ததோயின் பறி போனது போல் எம்முடைய நாடுகளும் பறிபோய் விடும் எதிர்காலத்தில் இதை ஒவ்வொருவரும் எதிர்பார்க்க வேண்டும் என்று அங்கே அல்லாமா இக்பால் ரஹ்மமுல்லா அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே அதே போன்றுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்றைய இந்த நாகரிக உலகத்திலே பெற்றார்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கின்றார்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தோ அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை நாசப்படுத்தி விடுகின்றார்கள் அதனால் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைவு துணியாவிலும் இதற்கொண்டு நஷ்டமடைவார்கள் எதிர்காலத்திலும் ஆகரத்திலும் அவர்கள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாகுவார்கள் மெய்ப்பாளர்கள் அல்லாவுடைய தர்பாரில் கேள்வி கேட்க போகிறார் எனவே அந்த அடிப்படையில் இன்றைய பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு ஆடம்பரமான தடவுகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வாகனம் வேண்டுமா ஹேண்ட் போன் வேண்டுமா இதே போன்று அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆடம்பரமான உடுப்புகள் வேண்டுமா அத்தனையும் பணத்தையும் கொடுத்து இன்டர்நெட்டுகளா இதே போன்றோ என்னென்ன வேணுமோ அத்தனையும் தூக்கி பணம் இருக்கின்றன அள்ளி இறைக்கின்றார்கள் நீங்கள் நினைக்க வேண்டாம் பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு பிள்ளைகள் நல்லவர்களாக மாறுவார்கள் என்று இல்லை பிள்ளைகளை நீங்கள் நாசமாக்கின்றீர்கள் அந்த ால் நீங்கள் காலம் எதிர்பார்க்க முடியாது என்று மிகவும் ஆழமான ஒரு கருத்தை எனக்கு தெரிவித்து காட்டுகின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த அடிப்படையில் இந்த சிந்தனையில் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது அமாத்தல் கட்ட அமலு மனுஷன் மூத்தாகிவிட்டால் எல்லா அமலும் துண்டிக்கப்பட்டு வரும் கபருக்கு போனதுக்கு பிறகு அங்கே மூணு கட்டு கட்டி பதிமூணுக்கு பிறகு கபருக்குள்ள போய் முடியாது எந்த ஒரு அமலும் கபருக்குள்ளே செய்ய முடியாது அன்புக்குரியவர்களே அந்த கபருக்குள்ளே உதவி செய்வதற்கு எங்கட கடை வரமாட்டாது வரமாட்டாது வரமாட்டாது எங்கட தோரம் வரமாட்டாது சேர்த்து வைத்த பணம் எங்களுக்கு வரமாட்டாது ஒன்றுமே அங்கே வரமாட்டாது அங்கே உதவி செய்ய வருவதாக இருந்தால் சொன்னார்கள் சொன்னல்லாக மனிதன் மௌசாயிட்டா எல்லாம் துண்டிச்சிடும் நின்று போயிடும் ஆனால் உலகத்திலே பள்ளி வாசல் கட்டுவதற்கா மதரசாக்களுக்கா அல்லது பொது கிணறுகளா பொது பாவைகளா இதுபோன்று என்னென்ன தொடர்ந்து வரக்கூடிய அமல்களிலே ஈடுபடுத்தி விட்டு போனார்களோ அத்தனை அமல்களும் அங்கே கபலுக்கு வந்து கொண்டிருக்கும் அதனுடைய பிரயோசனம் வந்து கொண்டிருக்கும் அடுத்ததாக பெற்று வளர்த்து விட்டு போவார் என்றால் மூத்தானதுக்கு பிறகு அடக்கிட்டு வந்ததுக்கு பிறகு ரப்பே நாயனே எஜமானே என்ற தகப்பனார் தாயார் இருக்கும் பொழுதெல்லாம் உலகத்தில் எனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அத்தனையும் செய்திருந்தார் யாரெல்லாம் அறிவை தந்தார் பண்பாடுகளை வளர்த்து தந்தார் எனக்கு மார்க்கத்தை தந்தார் போயிட்டாருக்கு அந்த துவா நிச்சயமாக என்னட கபலுக்கு வரும் என்னட கபல் விசாரமாக்கப்படும் வெளிச்சமாக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர் சொர்க்கவாகியாவதற்கு காரணமாக இந்த பிள்ளை இருக்கும் இந்த ஹதீசில கருத்து வேற்றுமை இல்ல அங்கே கருத்துடத்திலேயும் கருத்து வேற்றுமை இல்லை இப்பொழுது சிந்தனை கெடுங்க மெயின்டைன் பண்றதுக்காக கூடுதலா நேரம் செலவழிக்கணும் எந்த புள்ளியுடைய தௌவியத்தை புள்ளியுடைய வளர்ப்ப ங்கே கவலிப்பதற்காக நான் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களது சிந்தனைக்கு ஒவ்வொருத்தருக்கும் எடுங்க தகப்பலார் காலையில் நிரம்பினால் இரவுக்கு பத்து மணிக்கு வாராறு போற நேரத்திலையும் நேரத்திலையும் அதை மட்டும் கொஞ்சம் ஓய்வெடுத்து அங்கே பிள்ளையோடு கரைக்க வேண்டும் ஏந்த மகன் படிக்கிறான் என்ன படிக்கிறான் என்ன லாங்குவேஜ் என்ன மீடியா படிக்கிறான் அதற்கு மத்தபில் என்ன ஓடுகிறான் குர்வானா ஓகா அல்லது பாடசாலை பள்ளிக்கூடத்துல அசரத்துட்ட போய் கேட்கிறதும் இல்ல அது மட்டுமல்ல கொஞ்சம் ஓய்வெடுத்து நான் எந்த புள்ள என்ன படிக்கிறான் மகனே இங்க வா நீ என்ன பாடமாக்கினாய் என்ன ஓதுகிறாய் எத்தனையா வகுப்பு படிக்கிறாய் என்ன மாத்திரம் பருத்தி தந்தாரு ஏதாவது இதுவரைக்கும் உள்ளத்திலே கையை வச்சு கேட்டு பாருங்க வருடமும் பிள்ளைகளை எடுக்கின்ற பொழுது அங்கே உட்காருகின்றோம் சில பெற்றார்கள் வந்தால் உங்களோட மகன் நெச்சனையா வகுப்பு படிக்கிறார் என்று கேட்டால் கூட உடனே தனிபோன் எடுத்து உமாவோட தாயோட தொடர்பு கொள்கிறாரு இவன் எத்தனையா வகுப்பு படிக்கிறான் என்று கேட்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அந்த தாயும் நில்லும்ப கொஞ்சம் கணவனுக்கு சொன்னாரு நில்ப கொஞ்சம் நான் மாத்திரத்தை கேட்டுட்டு சொல்கிறேன் என்று அந்த தாய் சொல்வதாக இருந்தால் இதுதான் உண்மையாக நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான நிலைமையில் எப்படி நாம் ஒரு சிறந்த சமுதாயத்தை எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே எல்லாரும் நல்லார்களே எனவே இப்படி ஒரு கேவலமான ஒரு சமுதாயமாக ால் நல்ல சமுதாயத்தை நாம் எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியாது எனவே இதனால தான் எங்களுடைய பிள்ளைகள் பறிவோவதற்கு காரணம் எனவே எங்களை தோட்டத்தை கதையை பண்றதை விட எங்கள பிள்ளைய நாங்கள் அழகா கண்காணிக்க வேண்டும் கருதியா பண்ண வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் அவர்கள் படிப்புகளை நாங்கள் உற்சாகப்படுத்தி செயல்பட வேண்டும் அப்படியாக இருந்தால்தான் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்த பிள்ளைகளாக துவா செய்ய பிள்ளைகளாக மாறும் என்றும் நல்லதார்களே பிள்ளை பாக்கியம் என்று இருக்கின்றது லேசான பாக்கியம் இல்ல பிள்ளை கிடைத்தவர்கள் மாத்தா அல்லா இப்ராஹிம் அனைத்துலாம் து கேட்கிறார்கள் நல்ல சந்ததி எனக்கு தருவாயாக என்று கேட்கிறார்கள் அதேபோலும் எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக வாக்களிக்கிறார்கள் இப்படி நபிமார்கள் கூட நல்ல தண்டனைகளை வாக்கேற்ற அன்புக்குரியவர்களே உள்ள கிடைத்திருக்கிறாள் கூட குரான் சொல்ல நாடிய பெண்ணாகவும் நாடியவர்களுக்கு ஆளாகவும் கொடுப்போம் என்பது என்று பெற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் அதை வழங்கி அறிந்து அந்த பிள்ளைகளை சரியாக வழிகாட்ட வேண்டும் பிள்ளை கிடைத்திருக்கிறவர்கள் பிள்ளை பெற்றவர்கள் அவர்களுக்கு பிள்ளையுடைய அருமை தெரியாது ஆனால் பிள்ளை கிடைக்காமல் இருக்கின்றார்களே பிள்ளை பாக்கே மற்றவர்களாக இருக்கின்றார்களே அவர்கள் மினாவிலும் அரபாவிலும் முஸ்தரிவார்களும் அந்த காவத்துலும் அஜல் அப்பும் அந்த ரஹ்மாவுக்கு மறுவாயிலும் அந்த சொர்கத்து பூங்காவிலேயும் அழுகின்ற அழுகைகள் இருக்கின்றதே அதற்கு அளவு சொல்லி முடிக்க முடியாது அந்த மினாவிலும் அரபாவிலும் அந்த காவத்துலும் அழகு ஒப்பாறு கேள்வி அழுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு சிலர்களுக்கு கிடைத்திருக்கலாம் சிலர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு தான் அந்த ஆச்சரியம் தெரியும் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களே இருக்கின்றோமே எத்தனை ஆயிரம் லட்சங்கள் தரவருக்கின்றார்கள் டாக்டருக்காக பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று ஆனால் பிள்ளை கிடைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் உள்ளவர்களுக்கு அந்த அந்த பாக்கியத்துடைய பொறுமதி தெரியாமல் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த பாக்கியத்தை பாக்கியமாக நாம் நினைத்து ஒவ்வொருத்தரும் அந்த பிள்ளைகளுக்கு சரியாக வழிகாட்டுவது எம்முடைய பொறுப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்று கூறி எல்லாரும் அந்த அடிப்படையிலே அந்த கிடைக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை ஆரம்பமாக பிளான் பண்ண வேண்டும் திட்டம் போட வேண்டும் எம்முடைய அனைத்து செயல்களும் திட்டம் போட்டு செயல்பட வேண்டும் நாம் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள் சொன்னதாக வலிவர் சொல்லுமா அழகுக்காக திருமணம் செய்யப்படும் பணத்துக்காக திருமணம் செய்யப்படும் திருமணம் செய்யப்படும் எனவே தீனை மையமாக வைத்து யாரு திருமணம் செய்கின்றார்களோ தமிழ் பற்றியதாக வாழ்க்கையை தீவிரமாகும் என்று சொன்னார்கள் தென்னல்லாஹோலிசெல்லாம் அந்த அடிப்படையில் நல்ல குளத்தில் நல்ல தீனுள்ள பற்றுள்ள அதாவது தொழுகையோடு அமலோடு விமானத்தோடு தக்குவா ஒரு ஆண்களையும் பெண்களையும் தெரிவு செய்து அங்கே திருமண வந்தத்தில் சேர்ப்பது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது வளர்வார்கள் என்பதை சந்தேகம் இல்லை அந்த அடிப்படையிலே வீண்ள்ளவர்களை ஒன்று சேர்த்து வைத்தால்தான் அவர்களுடைய சூழல்கள் நல்லதாக மாறும் அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே நல்லாக்கிய காரணத்தினாலதான் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களுடைய அவர்களுடைய அலிஸ்லாம் விட்டு விட்டு திரும்புகின்ற பொழுது என்ன தண்ணிய விட்டுட்டு போகிறீங்க கட்டளையா என்று கேட்கின்ற இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்கு ஆத்திரம் வந்துவிடும் திரும்பி கூட பார்க்கல அங்கே போகின்றார்கள் அந்த நேரத்திலே ஆஜர் அம்மையார் சொல்லுகின்றார்கள் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையை வெளியாக்கின்றார்கள் இந்த தாயுடைய வளர்ப்பில் வளர்ந்தவர்களால் இஸ்மாயில் அலுசலாம் அவர்களை கடைசி எட்டு அல்லது பதிமூன்றாவது வயசிலே அழுத்திலே கட்டியை பிராகி மறைக்கலாம் வைக்கின்ற பொழுது கூட தயங்கவில்லை என்னுடைய தகப்பனே என்னை அழுக்கும் பொழுது கைகளை அழுத்து விடுங்க கருத்தில் வைக்கிறீங்க வெட்டம் பெற்ற உமான கண்டு கண்டு காணும் அனுந்து கொண்டிருப்பாங்க அறுப்பதற்கு இஸ்மாய் அலுலாம் அங்கே அச்சம் இல்லாமல் தயமில்ல அல்லா நம்பிக்கை உள்ளவராக அந்த சூழலில் வளர்ந்த காரணத்தினால் இஸ்மாதம் கருத்தை கொடுக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இதுதான் ஒரு புள்ளியுடைய கடைசி தருவியத்தாக இருந்து கொண்டிருக்கிறது வரைக்கும் தன் பார்வை தெரியாது தாய் அவர்கள் துவா செய்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு நாள் துவா செய்துவிட்டு தூங்குறார்கள் ஏழு வயசாக இருக்கிறது அலை அவர்கள் வந்து அந்த இமாமுகாரியுடைய கண்ணை தரவுகின்றார்கள் திடீர்ந்து விழிச்சு பார்க்கிறார்கள் இமாமுகாரியுடைய தாயார் வந்துவிட்டது அன்பு கூறியவர்களே அந்த இமாமுகாரியுடைய கண் பார்வை வருவதற்கு காரணம் அந்த தாயுடைய துவா அந்த தாயுடைய பதத்தத்தை தான் அவர்களுக்கு தன்னுடைய பார்வை முழு கிடைக்கிறது எனவே இப்படியாக ஒவ்வொருத்தருடைய சம்பவங்களை பார்க்கின்ற போது அன்புக்குரியவர்களே அதேபோன்று அதாவது ஒவ்வொருத்தருடைய சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே அமக்குள்ளாகி அணுகி அவர்கள் ஒரு பெரும் வழியாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு தபிலே வருகிறார்கள் அவர்களுடைய அந்த வருகையினுடைய நேரத்திலே தொண்ணூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தொன்னூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இந்த சட்டத்திலே இந்த சந்தோஷமான செய்தியை சாயிரத்திலே வந்து சொன்ன பொழுது அங்கே அங்கே அமத்துலாகி அருகே அவனுடைய சொல்லுகின்றார்கள் மகனே கட்டித்தனம் தரும் பொழுது செய்து கொண்டு சென்ற காத்து தொழுது பால் தருவேன் பிஸ்மில் சொல்லி பால் தருவேன் அதனுடைய பறக்கத்தை தான் இன்றைக்கு ஒரு பெரிய மனுஷனாக உலகம் முத்தவராக இப்படி அவனோட சாதனை வீரராக நீ மாறி இருக்கிறாய் என்று அங்கே மஹன் அஹமதுல்லாஹி அழகருடைய தொண்ணூத்தி எட்டு வீதமான மக்கள் இன்றைக்கு இமாம் அஹமமுல்லாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவருடைய திருவாய்திலே தகப்பதான் காலமாகிவிட்டார்கள் அவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு காரணத்தை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள் அந்த இமாம் சாமி அஹமமுல்லாவுடைய தாயார் நல்ல பற்றுதல் உள்ளவராக இருந்தார் உள்ளவராக இருந்தார் அவர்களும் பால் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லிவிட்டு அங்கே சொல்லி அங்கே தான் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பார்கள் அதனுடைய வளக்கத்தை தான் அல்லாஹ் இமாம் சாமி அஹமமுல்லா அவர்களை பெரும் சட்ட வல்லுநராக மாற்றி தந்திருக்கிறார் இதை தோன்றும் ஒவ்வொருத்தருடைய தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் தான் பெரும் மனிதராகுவதற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நபி அவர்களை கனவிலே காண்பார்கள் என்னுடைய அருமை தாயே நான் ஒவ்வொரு நாளும் நபி அவர்களை கனவிலே காண்கிறேன் என்று சொன்னார்கள் யார் நபி அவர்களை கனவிலே காண்பார்களோ அங்கே நபியுடைய சூரத்திலே வரமாட்டான் என்று சொல்லிக்காட்டினார்கள் அந்த அடிப்படையில் அங்கே சொன்ன சொன்னுடையில கனவிலே காண்கிறார் என்று சொல்கின்றார்கள் இது போன்று ஒவ்வொரு பெரும் பெரும் இமாம்கள் மேதாவிகளுடைய சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்கள் அந்த தாயுடைய அரவணைப்பு தாயுடைய பக்குவம் தான் அங்கே அந்த பிள்ளையுடைய எதிர்கால தரப்புக்கு பெரும் பெரும் வேலைகளாக மாறுவதற்கு காரணமாக தாய்குளத்தை தெரிவு செய்யும் பொழுது மனைவியை தெரிவு செய்யும் பொழுது வீணோடு பக்குவத்தோடு உள்ளவர்களை தெரிவு செய்யும் பொழுது அதை கொண்டு அல்லா பட விளக்கத்துகளை வைத்திருக்கிறார் எனவே அங்குக்குரியவர்களே அந்த அடிப்படையில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முதலாவதாக வலது காலம் தாங்கும் வலது காலம் இக்காலத்து அடுத்த கட்டமாக ஒரு தக்குவாவுள்ள நல்ல சிறந்த ஆடிமுடைய வாயினால் மெல்லப்பட்ட ஈச்சம்பளம் போன்றவைகளை குழந்தையுடைய வாயிலே சேர்த்து பழக்கத்துக்காக துவார் செய்வது ஏழாம் தினத்திலே அந்த குழந்தைக்கு அழகான பெயர்களை வைக்கிறது அதே போல செய்வது அந்த குழந்தைக்கு அதாவது முதிய இறக்கி தங்க மன்னல் வெள்ளிப்பாடத்துக்கு சதக்காத்த ஆண் குழந்தையாக இருந்தால் இறந்தாது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆடு அரசு அக்கைச்சால் நிறைவேற்றுவது இப்படியான தன்மைகளை குழந்தைகள் பேச பழகு பொழுதுக்கும் அரசு பேரவைகள் ஒரே சொல்லம் உங்கள பேச பழகுதா இல்லல்லா இல்லல்லா படிச்சு கொடுங்க உடைய ஜனாவி தளங்க வார்த்தைகளை முதலாவதாக பிள்ளைகளுக்கு பேச ஆரம்பிங்க பறக்குவது மட்டுமல்ல ஆரம்ப காலத்திலே அலாலான சாப்பாடுகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பது அமௌத்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி சுமக தொழிலோடனே ஓதை போய்விடுவார்கள் அவரை விசாரிக்கப்பட்ட பொழுது சொன்னார்கள்ட்டூதிய தோட்டத்திலே உள்ள ஈச்சம்பளம் வளைந்திருக்கிறது அதனுடைய ஈச்சம்பளங்கள் விழுந்திருக்கும் என்னுடைய குழந்தைகள் சுமக தொழிலை போய் சாப்பிட்டு விடுவார்கள் ஈச்சம்பளங்களை புரட்டி அந்த ஊதிய தோட்டத்திலே போட்டு வருகிறேன் என்ற பிள்ளைகள் அறாமானவைகள் சாப்பிட்டு விடாமல் இருப்பதற்காக இன்று அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் இந்த அழாதான உணவுகளை குறித்து பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள் அதனால், நாமும் லோடி, லோன் இப்படியாக மத்தியோடு சம்பந்தப்பட்ட ஹராமான பணங்களை கொடுக்காமல் அல்லாதான உணவுகளை முடியுமானோடு வளர்ப்பது அன்பு கூறியவர்களே அல்லாவின் நம்படியார்களே அந்த அடிப்படையில் இன்றைய காலம் மிக பயங்கரமான காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் சொல்லி காட்டியது போல ஒவ்வொரு வீடுகளிலையும் டிவியும் கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் ஒவ்வொரு வீடுகளில் மின்னல் போய் பிள்ளைகளை நாசமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே ஒரு ரத்த தண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமையிலே எத்தனையோ பெற்றார்கள் ஆயிருக்கின்றார்கள் கட்டுவிட்டதே ஒரே குரலில் சட்டம் அமைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே அந்த நிலமைகளுக்கு நீண்டதுதான் காரணம் ஏன் பிள்ளைகளை கெடுவதற்குரிய சூழலை ஏற்படுத்திவிட்டு கெட்டுவிட்டதே என்று சொல்வதாக இருந்தால் நியாயம் இருக்கின்றதா எனவே நல்லதாகுவதற்குரிய சூழல் என்ன ஏற்படுத்திவிட்டோம் என்பதைத்தான் ஒவ்வொருத்தரும் சிந்திப்பது கடமையாக இருந்து எனவே வீடுகளில் வைக்கக்கூடிய கம்ப்யூட்டராக இருந்தாலும் டிவியாக இருந்தாலும் காமலைக்குள்ள ரூமுக்குள்ள வைத்தாமல் முன்பக்கமாக இல்லாருடைய பார்வைக்கு வைத்து அவைகளில் படிக்கின்றதா அந்த படிப்பை நாங்கள் அவதானிக்க வேண்டும் பிள்ளை பாடத்தாலை போகிறதா கிளாஸுக்கு போகிறாரா அவர் படிக்கத்தால் போறாரா வேறு வேலைகள் ஈடுபடுகின்றாரா என்று ஒவ்வொரு அவதானிக்காத காரணத்தினாலே எத்தனையோ பிள்ளைகள் இந்த மார்க்கத்தை விட்டு அப்புறமாகி பயங்கரமான ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்கின்ற செய்தியை நான் சொல்லித்தால் அறிய வேண்டிய அவசியமில்லை எனவே அன்புக்குரியவர்களே அன்பு பெற்றே ஒவ்வொரு தாய்மார்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற எவ்வளவு கண்காணிப்போடு பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றார்கள் எவ்வளவு ஏன் எங்களை தொழிலை விட எங்களை பெற்றேட்டை விட எந்த புள்ளதான் பொறுமதி நாளைக்கு மௌத்தாகி நான் அடக்கினான் ஏன் எனக்கு தமிழுக்கு வரணும் அப்படியாக இருந்தால் சாமிகாலதாக இருந்தால் அவ்யார் எணை வருத்தவர்களே அந்த நிலைமையில் இருந்து பாதுகாக்க வேண்டுமாயிருந்தால் எம்முடைய பிள்ளைகளை நல்லதாக ஆக்க வேண்டும் அதற்காகத்தான் என்று அகில எங்கேயுமா அழகான வரிகாட்களை செய்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு ஊரிலையும் ஆரம்பித்து அந்த மத்தப்பின் மூலமாக உங்களோட பிள்ளைகளை நேர்வலிப்படுத்துவதற்காக நலவழிப்படுத்துவதற்காக ஒரு வழிகாட்டல் செய்திருக்கிறது மாசா அல்லா இன்று பல நகரங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கெந்த ஆரம்பிக்கலோ அவசரமாக அந்த மத்தவைதான் ஒரு அழகான முறையிலே நெறிப்படுத்தப்பட்டு அங்கே கண்காணிக்கப்பட்டு அந்த ஒத்தாளுமார்கள் பயிற்சி அதாவது பயிற்சி அளிக்கப்பட்டு அழகான முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே அந்த சித்தத்தில் அந்த முறையில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைகள் ஆக்கிக் அந்த பிள்ளைகளுக்கு சீதாவும் வழங்கும் மார்க்கமும் வழங்கும்ரபும் பேச முடியும் இலாமிய தாலீகும் அங்கே வழங்கும் அங்கே இஸ்லாமிய அகைதாவையும் வழங்கும் இப்படி எல்லா அமைப்புகளையும் அமைக்கப்பட்ட அழகான ஒரு பாடத்திட்டம் அதனால் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது இன்றைய காலத்தில் இன்றைக்கு நீதியாட்கள் செல்கின்ற வேகத்தில் எவ்வளவு பிள்ளைகள மார்க்கூடிய மிக வேகமாக செலுத்தலை நாங்க ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளை இழக்க வேண்டிய நிலைமைகளாக எதிர்கால சிறந்த சமுதாயமாக உருவாகுவார்கள் நாங்கள்தான் எங்க நேரத்தை உணாக்கிட்டோம் எங்க நேரத்தை உணாக்கிட்டோம் எங்க ஓடல் படிப்புகளை உணாக்கிட்டோம் எங்கட பிள்ளைகளாக மாற்றம் உள்ள தப்புகள அந்த அகில திண்ணத்தின் மூலமாக வழிகாட்டப்படக்கூடிய அந்த மத்தனுடைய முறைய ஒவ்வொருத்தரும் தந்தை உள்ளத்தில் அடுத்து அதற்கு அடமியாக ஒத்தாசியாக செயல்படுவோம் என்றால் வல்லா என்னுடைய தொண்டதிகளை சிறந்த தொண்டதிகளாக சிறந்த சமுதாயமாக உருவாக்குவதற்கு அல்ல அருள் புரிவாளாக எங்களை பொருந்திக் கொள்வாயாக நல்ல பிள்ளைகளாக எங்களை ஆக்கிக் கொள்வதற்கு நீ அருள் புரிவாயாக எதிர்காலத்துல ஒரு மில்ல கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக் கொள்ள நீ அணு புரிவாயாக எங்களை பிள்ளைகள் பறைபோய் நாம பாதுகாத்து தந்துடுவாயாக எங்களை குழந்தை செல்வங்களை சிறந்த செல்வங்களாக எங்களை மாட்டும பலகம் துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வளர்த்துக்கொள்ள அருள் புரிவாயாக எங்களது வாக்களை ஏற்றுக் விட டம்